அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அதாவது அன்பே கடவுள் அன்பிற்கு இல்லை நமது அன்பான குணத்தினால் இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நமது உதவி அவசியம் தேவைப்படுபவர்களுக்கும் தக்க சமயத்தில் எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் செய்வதே உண்மையான பக்தியாகும் பிறருக்கு நன்மை செய்பவன் தனக்கு நன்மையை தேடிக்கொள்கிறான் ஆமாம் ஒரு நாள் இரண்டு தேவதைகளுக்கு ஒரு சந்தேகம் வந்து இறைவனிடம் பலரும் வந்து வேண்டிக் கொள்கின்றனர் அப்படி வேண்டிக் கொள்ளும் போது இறைவா நான் தினமும் முன்னை வழங்குகிறேன் நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்பது போல் இதில் உண்மையான பக்தியுடையவன் யார் என்பது எனக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்த தேவதைகள் நேராக இறைவனிடம் சென்று தங்களது சந்தேகத்தை கேட்டன அப்போது இறைவன் தேவதைகளே இந்த ஊரில் உள்ள பலரையும் போய் சந்தித்து யார் எனது உண்மையான பக்தன் என்பதை விசாரித்து வாருங்கள் என்றார் உடனே தேவதைகளும் புறப்பட்டு பலரிடமும் சென்று விசாரித்தன ஒருவன் நான் கோவிலுக்கு போகாத நாளே இல்லை என்றான் தினமும் நான் மூன்று வேலை கடவுளை வணங்குகிறேன் என்றும் கூறினான் அடுத்தவனோ நான் வெள்ளிய செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போவேன் என்றான் மற்றவன் நான் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயம் கோவிலுக்கு செல்வேன் என்றான் இன்னொருவன் எனக்கு கஷ்டம் வரும் நேரத்தில் எல்லாம் நான் கடவுளிடம் சென்று முறையிடுவேன் என்று கூறினான் இப்படியாக பலரும் ஏதோ ஒரு சமயத்தில் கடவுளை நினைப்பவராகவே இருந்தனர் இதில் யார் உண்மையான பக்தன் என கண்டுபிடிப்பது எப்படி என்று குழப்பம் தேவதை அந்த வழிடுவ என்று ஒரு தேவதை கேட்டது அதற்கு அவன் எனக்கு கடவுளை நினைக்கவே நேரமில்லை அவசரமாக சிலருக்கு உதவி செய்ய வேண்டி இருக்கிறது நான் செல்ல வேண்டும் நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏழைகளுக்கு உதவிட அவன் விரைந்து சென்று விட்டான் தேவதைகள் கடவுளிடம் திரும்பி வந்து நடந்ததை அப்படியே விவரித்தன எல்லாவற்றையும் கேட்ட கடவுள் மௌனம் சாதித்தார் தேவனே உண்மையான பக்தன் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டன தேவதைகள் கடவுளும் கண்டுபிடித்து விட்டேன் என்றார் யார் என்று சொல்லுங்கள் கடவுளே என்று கேட்டன தேவதைகள் தினமும் மூன்று வேளை கோவிலுக்கு வருபவர்தானே அவர் தானே உங்களது உண்மையான பக்தர் என்று தேவதைகள் கடவுளிடம் மீண்டும் கேட்டனர் உடனே தேவதைகளிடம் கடவுள் உன்னகைத்தப்படியே இல்லை இல்லை கைசியாக என்னை நினைக்கக்கூட நேரம் இல்லாது ஏழைகளுக்கு சேவை செய்ய ஓடினானே உண்மையில் அவன்தான் எனது உண்மையான பக்தன் என்றார் உண்மை இப்பொழுதுதான் தேவதைகளுக்கு புரிந்தது பிறர்க்கென வாழ்பவர்களே வாழ்பவர்கள் மற்றவர்கள் எல்லாம் நடைபணத்திற்கு சமமானவர்கள் பிறருக்கு உதவுபவர்களே கடவுளை குங்குடுபவர்கள் ஆவார்கள் அதனால் நாம் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் ஆனால் அன்பு செலுத்தலாம் ஆனால் அடிமையாக செய்வோம் நலமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் முத்துக்குமர சுவாமி